வணக்கம் வாழ்க வளமுடன் நற்றினை வழங்கும் முதல் சம்பவம் வழங்குபவர் சேந்தமங்கலம் தேன்மொழி முத்துக்குமாரசாமி நாம் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் முதல் நாளை நியூஇயராக கொண்டாடி வருகிறோம் இந்த வழக்கம் எந்த ஆண்டில் துவங்கியது என்று தெரியுமா ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்துதான் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த காலத்தில் சோதனை குழாய் குழந்தை என்பது மிகவும் சர்வசாதாரணமான நிகழ்வாகிவிட்டது சோதனை குழாயின் மூலம் குழந்தையை பெற்ற முதல் தாய் யார் தெரியுமா லண்டனைச் சேர்ந்த லெஸ்லி பிரௌன் தான் இந்தியாவில் மே தினம் கொண்டாடி மகிழ்கிறோம் அல்லவா இந்த மே தினம் இந்தியாவில் முதன் எங்கு கொண்டாடப்பட்டது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதன் முதலில் தான் கொண்டாடப்பட்டது மீண்டும் இதுபோல் பல முதல் சம்பவங்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்